அனன்வஸ்வம் அதிர்கமவா திரேத்தவார அனன்வஸ்தூலமஹ்ரஸ்வம் அதிர்மஜமவியம் அரூபகுணவர்ணாக்கியம் தத்பிரம்மேத்யவதார்த்து திரும்பவும் பிரம்மேத்யவதாரேத்து வருகிறது திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறார் அதுதான் கேட்குறவுங்களுக்கு போர் அடிக்கலாம் ஸ்லோகம் ஆர்டர் பண்ணி போயின்ட்டுருக்கு ஆனாலும் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகார்த்தங்களை நாம் பார்த்துட்டோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை படித்த ஒரு திருப்தி இருக்கும் அனணு அது அணு அல்ல நம்ம மனசில் இருக்கிற கற்பனைகள் எல்லாம் நீக்கிறார் ஒரு கற்பனை பண்ணிப்போம் அணுன்னு நினச்சி விடுவான் இப்போ சபாட்டமிக் லெவலில் போய் சிங்குலாரிட்டின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து காரணம் வந்து சிங்குலர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அத்வைதத்துக்கு வந்துவிட்டாங்க சயின்டிஸ்டெல்லாம் வந்துவிட்டாங்க சிங்குலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது பார்ட்டாக பார்த்தா பார்ட்டாக ஏன்னா பார்ட்டிகலாக பார்த்தா பார்ட்டிகிளாக இருக்கும் வேவாக பார்த்தா வேவாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க சபாட்டமிக் லெவலில் ஆனால் வந்து அது நம்ம என்ன சொல்கிறோம் அது பார்ட்டிகலாகவும் இருக்காது வேவாகவும் இருக்காது பார்ட்டிகல் வேவுக்கெல்லாம் ஆதாரம் கான்ஷியஸ்னஸை பற்றி அவங்க சொல்கிறது இல்லை உணர்வை பற்றி பேசுகிறதே இல்லை ஏன்னா உணர்வை வந்து எந்த சயின்ஸில் போடுறதுனே தெரியாமல் முழிச்சுன்ட்ருக்காங்க சைக்காலஜியில் போடுறதா இதில் போடுறதா அதில் போடுறதான்னு சொல்லி இந்த சைத்தன்யத்தை எந்த துறையில் சேர்க்குறதுனே தெரியாமல் இன்னும் உழிச்சுன்ட்ருக்காங்க இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது எந்த விஞ்ஞானத்தை சேர்ந்தது அதுவே அவங்களால் இன்னும் தீர்மானம் பண்ண முடியல நம்ம என்ன சொல்கிறோம் அதை பற்றி நம்ம சிந்தனையே இருக்குது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 அது நுண்பொருளுமல்ல அது பருப்பொருளும் அல்ல நுண்பொருளுக்கும் பருப்பொருளுக்கும் ஆதாரமான பொருள் நுண்பொருளுமல்ல பருப்பொருளும் அல்ல அனனு அசுலம் ஹர்ஹ்ரசுவம் அது குட்டையும் அல்ல ஹிரஸ்வம் அ குட்டையாக இருக்குமான இல்லைப்பா அதீர்கம் நெட்டையாகவும் இல்லை குட்டையாகவும் இல்லை நெட்டையாகவும் இதுதான் அத்தத் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோமே இது அல்ல இது இல்லைன்னு அதத் வியாவிர்த்தின்னு படித்தோம் ஐம்பத்தேழா ஸ்லோகத்து அஹ்ரஸ்வம் ஹிரஸ்வம்னா குட்டை தீர்க்கம்னா நெட்டை ஆ போட்டாச்சுன்னா கிடையாதுன்னு குட்டையும் அல்ல நெட்டையும் அல்ல யாராவது இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க நான் பார்த்தேன் குட்டையாக இருந்தது அணுவாக இருந்தது எத்தையா சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் என்றைக்கு யாரும் சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே உபநிஷத்து ரொம்ப ஜாகிரதையாக சொல்கிறது அதீர்கம் அஜம் அஜம்னா உற்பத்தி ரகிதம் அது தோன்றாதது பிறவாதது அஜம் அவ்வயம் அவ்வியம்னா மாறாதது பிறவாதது மாறாதது விகாரங்கள்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் நிர்விகாரம்னு அர்த்தம் மாறாதது அரூபம் அரூப்பம்னு சொன்னால் வடிவமற்றது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 சாதாரணமாக ரொம்ப தர்க்கசாஸ்திரப்படி பார்த்தா ரூபங்கிறதுக்கு நிறம்னு அர்த்தம் இருக்கு ரூபம்னாலே நிறம்னு அர்த்தம் இருக்கு அதனால் வடிவமற்றது வடிவம் என்னும் குணமற்றது நிறம் என்னும் குணமற்றது அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள் நீங்கள் இதை நீங்கள் போட்டுக்கணும் அது நான் தான் அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த பிரம்மம் நானே உணர்வாகிய நானே என்று புரிந்து வேண்டும்